வணக்கம் நச்சின எண் ஆயிரத்து இருநூற்று தொன்னூற்று மூன்றாவது செய்திச் சேவை டிசம்பர் ஆறு இரண்டாயிரத்தி கார்த்திகை மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே சசிகுமார் செய்திகள் பெண்கள் விடுதியில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு விடுதி உரிமையாளர் கைதானதை அடுத்து அனுமதி பெறாமல் விடுதிகள் நடத்தினால் இரண்டு ஆண்டுகள் சிறை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள் மெரினா கடற்கரையை சுத்தப்படுத்திட வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் தமிழ் மொழிக்கான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் சாகித்ய அகாடமி விருதுக்கு எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சஞ்சாரம் நாவல் எழுதியதற்காக அவருக்கு இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் நள்ளிரவில் வீட்டில் விஷப்பாம்பு புகுந்ததால் வனத்துறையை தொடர்பு கொள்கிற போது தொலைபேசி எடுக்காததால் முதல்வரின் செல்பேசியில் புகார் தந்த சம்பவம் நடந்தேறியுள்ளது கஜா புயலால் பாதிக்கப்பட்ட திருவாரூர் பகுதிகளைச் சேர்ந்த ஆறாயிரம் பேருக்கு சுமார் முப்பது லட்சம் மதிப்பிலான பொருட்களை ஸ்டாலின் வழங்கினார் தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் தமிழக ஒருங்கிணைப்பாளர்களாக பனிரெண்டாயிரத்தி ஐநூற்று இருபத்தி நான்கு பெண்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் ஒருங்கிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து பாட்டோடு ஒலிகோப்புகளை இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் இந்திய செய்திகள் அலோக் வர்மா இடையேயான மோதல் சிபிஐ மீதான நம்பிக்கையை அழித்து அளித்துவிட்டது என்று உச்சநீதிமன்றத்தில் அட்டர்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார் நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு வழக்கில் நிலக்கரித்துறை முன்னாள் செயலாளர் உள்ளிட்ட மூன்று பேருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை வழங்கி டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பு உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அதன் இருபத்தி ஆறாவது ஆண்டு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி அயோத்தியில் உச்சகட்ட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் மேகதாட்டு விவகாரத்தை தமிழக எம்பிக்கள் எழுப்பினால் அதனை எதிர்கொள்வது குறித்து கர்நாடக மாநில அனைத்துக் கட்சி எம்பிக்களுடன் முதல்வர் குமாரசாமி ஆலோசனை நடத்தினார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் பதினோராம் தேதி தொடங்க உள்ளது இந்த கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் நிலுவையில் உள்ள முத்தலாக் மசோதா உள்ளிட்ட முக்கிய சட்ட மசோதாக்களை நிறைவேற்ற ஆளும் பாஜக அரசு முடிவு செய்துள்ளது ராஜஸ்தான் தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நேற்று மாலையுடன் முடிவடைந்தது அயல் நாட்டு செய்திகள் போராட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு பணிந்து பிரான்சில் எரிபொருள் விலை உயர்வை அந்நாட்டு அரசு ரத்து செய்துள்ளது இலங்கையில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக செயல்பட விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அவர் நேற்று மேல்முறையீடு செய்தார் கடந்த இருபத்தி ஆண்டுகளாக உலகில் கடல் நீர்மட்டம் தாறுமாறாக அதிகரித்து வருவதற்கு காரணம் இயற்கை அல்ல மனித செயல்பாடுகளினால் மாற்றமடைந்த பருவநிலைகளே என்று புதிய ஆய்வு தெரிவித்துள்ளது பெட்ரோலியப் பொருட்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்யும் நாடுகள் கூட்டமைப்பான ஒபெக் அமைப்பில் இருந்து விலகப்போவதாக கத்தார் திடீரென அறிவித்துள்ளது கத்தாரின் இந்த முடிவு பெட்ரோல் டீசல் விலை நிலவரத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என தெரிகிறது அதுபோலவே அரபு நாடுகளிடையே மீண்டும் மோதல் தொடக்கும் சூழல் உருவாகியுள்ளது மெக்சிகோ நாட்டின் புதிய அதிபராக ஆண்ட்ரஸ் மானுவேல் கொண்டார் வணிகச் செய்திகள் ஈரான் மீது அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வளைகுட நாடுகளில் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்கப் ஈரான் அதிபர் ஹசன் ரவுஹானி எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஐடிபிஐ வங்கியின் பங்குகளை வெளிச்சந்தையில் வாங்கும் எல்ஐசி நடவடிக்கையில் அரசு பங்கேற்காது என ஐடிபிஐ வங்கி தெரிவித்துள்ளது கடந்த நிதியாண்டை காட்டிலும் வருமான தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை ஐம்பது அதிகரித்துள்ளதாக நிதி அமைச்சக அதிகாரி தெரிவித்துள்ளார் பருவநிலை மாற்றம் உலகம் முழுவதும் மிகப்பெரும் அச்சுறுத்தலை உண்டாக்கியுள்ள நிலையில் அதனை எதிர்கொள்ள உலக வங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய ஐந்து ஆண்டுகளில் ரூபாய் பதினான்கு லட்சம் கோடி முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது ஹார்லிக்ஸ் பூஸ்ட் உள்ளிட்ட தயாரிப்புகளின் உற்பத்தி மற்றும் விற்பனையை செய்து வந்த கிளாக் சர்ஸ்மித் கிளைன் கன்சியூமர் ஹெல்த் கேர் இந்தியா நிறுவனத்தை இந்துஸ்தான் யூனிலிவர் வாங்குவது உறுதியாகியுள்ளது நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் ஏர் இந்தியா நிறுவனத்துக்கு சொந்தமான நிலம் மற்றும் பிற சொத்துக்களை விற்பதன் மூலம் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடியை திரட்ட மத்திய அரசு முடிவு செய்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை ஆஷஸ் தொடர் இரண்டாயிரத்தி ஆண்டின் தொடக்கம் ஆஸ்திரேலிய அணிக்கு நெருக்கடியான ஷெட்யூல் இருப்பதால் ஐபிஎல் வேண்டாம் என்று கிளென் மேக்ஸுவலும் ஏரோன் பிஞ்சும் முடிவெடுத்துள்ளார்கள் ரமேஷ் பவார்தான் மீண்டும் பயிற்சியாளராக மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய மகளிர் அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் பிசிசிஐக்கு கடிதம் எழுதியுள்ளார் சென்னை மாரத்தான் போட்டி வரும் ஜனவரி ஆறாம் தேதி நடைபெறும் என்று போட்டி அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த போட்டியின் மொத்த பரிசுத் தொகை ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாகும் திரைச்செய்திகள் மாரி இரண்டு வெளியீட்டு தேதி அறிவிப்பு குறித்து தனுஷ் தரப்பு வெளியிட்டுள்ள ஆடியோவால் பெரும் சர்ச்சை உருவாகியுள்ளது இதனால் தயாரிப்பாளர் சங்கம் அதிர்ச்சியடைந்துள்ளனர் போர்ப்ஸ் இந்தியா இதல் வெளியிட்டுள்ள இரண்டாயிரத்தி ஆண்டுக்கான இந்தியாவின் பிரபலங்கள் பட்டியலில் தமிழ் நடிகர்களான ரஜினி விஜய் விக்ரம் சூர்யா விஜய் சேதுபதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் 96 ஆறு படத்தில் சிறுவயது ஜானு கேரக்டருக்கு கிடைத்த அமோக வரவேற்பால் அதில் நடித்த கௌரி கிஷன் மலையாளத்தில் கதாநாயகியாக ஒப்பந்தமாகியுள்ளார் இத்துடன் அச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நன்றி வணக்கம்